வணக்கம் நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணு கீர்த்தனா உங்கள் ஆற்றலை நீங்களே அறிந்து கொள்ள சரியான வழி இடைவிடாத முயற்சி ஆம் உங்கள் ஆற்றலை நீங்களே அறிந்து கொள்ள சரியான வழி இடைவிடாத முயற்சி என்கிறார் வின்சென்ட் சர்ச்சில் நன்றி வணக்கம்